ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் நம்முடைய தர்மங்களை தர்மசாஸ்திரம் எந்த முறையில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்துன்னு வரோம் அதில் நிறையா சந்தேகங்களுக்கு பதில்கள் பார்க்க போகிறோம் நம்முடைய தர்மசாஸ்திரங்கிறது பெரிய வைத்தியம் மாதிரி நம்முடைய வேதம் காண்பிக்கிறது எப்படி ஒரு வியாதி வந்தவனுக்கு ஜாகிரதையாக நாம் மருந்துகள் கொடுத்து வைத்தியம் பார்க்கரோமோ அதே போலதான் சாஸ்திரத்தை கடைபிடித்து நம்முடைய தர்மங்களை பண்ணுறது ஜாகிரதையாக செய்யணும்னு மிகவும் எச்சரிச்சிருக்கா நம்முடைய மகரிஷிகள் போதாயனர்ககர்ஷி சொல்கிற பொழுது தர்மசாஸ்திரதாரூடா வேத ஃட்கதராஜ கிரீடார்த்தமபிஜு சதர்ம பரமஸ்மிருதாஸ்திரங்கிற ரதத்திலே நாம் வாழ்க்கையே நடத்துகிறோம் அந்த ரதத்திலே பிரயாணம் பண்ணுறோம் வேத டட்கதராஜா கையில் சாட்டையாக எதை வச்சுருக்கோம்னா வேதத்தை வச்சுட்டுருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் வாழ்க்கையை நடத்தணும் நாம் சரியான முறையில் அந்த ரதத்தை வழி நடத்தினால்தான் நம்முடைய பிரயாணம் சௌகரியமாக இருக்கும் அது மாறிப்போச்சுன்னா நமக்கு அடிபட்டுடும் வியாதிகளை அனுபவிக்க வேண்டி வந்துடும் ஆகையினாலே தான் கிரீடார்த்தமபி எத் ப்ரோஜுஹோ சதர்ம பரமஸ்மிருதா தர்மசாஸ்திரம் விஷயங்களில் நாம் செய்யக்கூடியதான அனுஷ்டான விஷயங்களில் விளையாட்டுங்கிறது கூடவே கூடாது தோணினபடி தர்மங்களை சொல்கிறது தோணினபடி நம்முடைய தர்மங்களை பண்ணுறதுங்கிறது கூடாது விளையாட்டாக நாம் செய்தால் கூட அது நல்லவையோ கெட்டவையோ ஏதோ ஒரு பலனை கொடுத்துடும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் செய்யணும்னு மிகவும் எச்சரித்து நமக்கு சொல்லியிருக்கா மேலும் தர்மசாஸ்திர விஷயங்களில் சந்தேகங்கள் வர்ற பொழுது அந்த சந்தேகங்களுக்கு ஜாகிரதையாக நாம் பதில்களை பார்க்கணும் எந்த ஒரு தர்ம சந்தேகத்துக்கும் பதிலை சரியான ரிஷிகளுடைய வாக்கியம் இல்லாமல் சொல்லக்கூடாது அதுவும் இந்த நாளில் வரக்கூடிய சந்தேகங்களுக்கு பல சந்தேகங்களுக்கு ரிஷிகளுடைய வாக்கியம் கண்ணில் படமாட்டேங்கிறது ரிஷிகளுடைய வாக்கியம் கண்ணில் படலன்னா அப்போது அந்த கேள்விக்கு பதில் தெரியல அப்படிங்கிறது தான் அதற்கு பதில் அதை நாம் எப்படியோ யோஜனை பண்ணி நம்முடைய புத்தி சக்தியை வச்சுண்டு நாம் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுன்னு ஆரம்பிக்கக்கூடாது தெரியலன்னா தெரியலேன்னு சொல்கிறதுல தவறில்லை எல்லோரும் தர்மசாஸ்திரம் படித்தவர்கள்னு சொல்கிறாலே நீங்களே தெரியலேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா தெரியலேங்கிறத தெரியலேன்னு தானே சொல்லணும் அனைத்தும் தெரிஞ்ச மாதிரி நாம் தர்மசாஸ்திரங்களில் பார்க்கவே முடியாது சாதாரண விஷயம் தர்மசாஸ்திரங்களில் நிறைய கட்டுப்பாடுகளையும் நமக்கு காண்பிச்சிருக்க ஒரு பால் சாப்பிட்றோம்னா பாலுங்கிறது அத்தியாவசியமான ஒரு பொருள் காலம்பரை எழுந்தவொன்றோ பாலோ காஃபியோ ஏதோ ஒன்றும் கட்டாயம் சாப்பிட வேண்டி வருது அந்த பால் அப்படின்னா என்ன மாதிரி பால் சாப்பிடணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது என்ன மாதிரி பால் சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் காண்பிக்கிறது சாதாரண விஷயம் அந்த ஒரு விஷயத்தில் நாம் பார்க்கிற பொழுது அனிர்தசாயா கோ கஷீரம் அவுஷ்ட ஆவிகம் சந்தினி க்ஷீரம் விவசாயாச்ச கோஃபயா தர்மசாஸ்திரம் சொல்கிறது கண் போட்டு பத்து நாள் ஆகாமல் கறக்கக்கூடியதான பாலை சாப்பிடக்கூடாது ஒட்டகம் ஒட்டகத்திலிருந்து கறக்கக்கூடியதான பாலை சாப்பிடக்கூடாது ஒரு குழம்பு உள்ள பிராணிகளுடைய பாலை சாப்பிடக்கூடாது ஆரண்னஞ்ச சர்வேஷாம் மிருகாணாம் மகிஷியும் வினா ஸ்திரீ க்ஷீரஞ்சைவ வர்ஜியானி சர்வ சுக்தானி செய்வஹி அதாவது காடுகளில் வசிக்கக்கூடியதான பிராணிகளுடைய பாலை நாம் சாப்பிடக்கூடாது மகிஷியும் வினா எருமப்பாலை தவிர்த்து வேறு எந்த பாலையும் சாப்பிடக்கூடாதுன்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது சாப்பிட்டா என்ன அப்படின்னா அதற்கு கர்மவிபாக அத்தியாயத்திலே சொல்கிற பொழுதோ நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது க்ஷீராணி யான்யபக்ஷியானி தத்விகாராசனே புத ஜரேன பீடித்தோ நாச அதிசாரேன செய்வஹி அப்படின்னு நமக்கு காண்பிக்கிறது சாப்பிடக்கூடாதுன்னு எந்தெந்த க்ரீரங்களை நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிச்சுருக்கோ அதை சாப்பிடுவதால் ஜுவரேன பீடித்தோ நாசகா ஜுவரம் வந்து இறக்க வேண்டி வரும் ஜரம் வந்து இறந்து போயிடுவான் அல்லது அதிசாரேன செய்வகி அதிசாரம்னு ஒரு வியாதி எதை சாப்பிட்டாலும் உடனே மலமாக வெளியில் வந்துடும் வயிறு காலியாகவே தான் அத்திசாரம்னு அது ஒரு வியாதி இந்த வியாதியினால் இறக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்கிறது இந்த வியாதியினால் இறந்தால் அவர்களுக்கு சம்ஸ்காரத்திலேயே நிறையா மாற் மாறுதல்கள் வரும் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது இந்த அம்மை நோய் வந்து காலமாகக்கூடாது ஜுவரம் வந்து காலமாகக்கூடாது அத்திசாரங்கிற வியாதி வந்து காலமாக கூடாதுன்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படி காலமானால் என்ன பண்ணணும்னா அந்த சரீரத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு குழி பறித்து அந்த குழியில் அந்த சரீரத்தை புதைக்கணும் பிறகு வெளியில் எடுத்து சம்ஸ்காரம் பண்ணணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அப்படி உடனே சம்ஸ்காரம் பண்ண முடியாமல் போயிடும் இது மாதிரி வியாதிகள்னாலே இது மாதிரி சம்பவத்தினாலே இறக்க நேர்ந்தான் ஆகையினாலே தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் எச்சரிச்சுண்டே இருக்கு ஜாகிரதையாக செய் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை செய்யாதே எதை செய்ல்லியிருக்கோ அதை முடிஞ்ச வரையிலும் செய் தர்மசாஸ்திரம் ஏன் சொல்கிறதுன்னா ரொம்ப தூரம் இதனுடைய பலனை நாம் பார்க்க நேரிடும் அப்படிங்கிறதுனாலே தான் நமக்கு தர்மசாஸ்திரம் எச்சரிக்கிறது ரிஷிகள் நமக்கு அவ்வப்பொழுதும் எச்சரிச்சுண்டே இருக்க மேலும் எந்த ஒரு தர்மங்களையும் கேட்காமல் சொல்லக்கூடாது அப்படின்னு ரிஷிகள் சொல்கிறார் நாபிருஷ்ட கஷ்யஜித் ப்ரூயாது கேட்காமல் தர்மசாஸ்திரத்தை சொல்லாதே பொதுவாகவே கேட்காமல் நான்கு விஷயத்தை கொடுக்காதேன்னு ரிஷிகள் சொல்கிறார் அதாவது வித்தியை படிப்பை கேட்காமல் கொடுக்கக்கூடாது பெண்ணை கேட்காமல் கொடுக்கக்கூடாது பணம் கேட்காமல் கொடுக்கக்கூடாது தர்மத்தை கேட்காமல் சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த நான்கு விஷயங்களை கேட்காமல் நாம் கொடுக்கக்கூடாது அதில் மிகவும் முக்கியம் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் நம்முடைய தர்மங்களை கேட்காமல் சொல்லக்கூடாது அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கா இப்போது தெரிஞ்சாதேன்னு கேட்க முடியும் ஒருவருக்குமே தர்மசாஸ்திரமே தெரியலேன்னா எப்படி கேட்க முடியும் அப்படின்னா அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது அதற்கு ஒரு கதையை நாம் பார்த்தால் தெரிஞ்சுக்கலாம் அதே அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்